அன்னை அவர்கள் அறிவிக்கின்றார்கள் காய்ச்சல் நரக நெருப்பின் ஜுவாலையாகும் எனவே அதை தண்ணீர் மூலம் குளிரச் செய்யுங்கள் என்று நபி சொல்லு நபி அவர்கள் கூறினார்கள் இரண்டு இரண்டு ஒன்று பூஜ்ஜியம்